ீிாமூர் சுந்திரைப்பூத்திரம் ஷங்கிரம் மேஷி கமாூராமக்கிவேந்திரம்யிரமுனம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதமே மேவசமே ேவிய திரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ குரு प्रत्यगर्थो ओम ओम சர்ோப்பலவரோவ் வாமஸ்மி ஓ சவுன்கூ சீரியை தேஜஸ்வினாவை கடோபன முதலீ இரவாவது மந்திர இேம் பிரேத்தே விச்சிகித் மனுஷ அத்தீத்தேகே நாக்கேவிஷிஸ்வைய வராமேஷ வரஸ்திருத்தி விச்சிகித்த புராமனுஷம் வரம் मामो விரணீ மாமோபோர்த்தம் துவைரோயேய வாசியா துணியோலிய நோவரேத்திய கஷித் நச்சுக்கேதஸ் தகுந்த சிஷ்யன் நச்சுக்கேத உத்தமமான சிஷ்யன் என்பதை கதைப்பகுதி நன்றாகவே நிரூபணம் பண்ணியது மூன்றாவது வரமாக அவன் ஆத்ம வித்தியை பிரார்த்தனை பண்ணுகிறான் நிறைய சாஸ்திரத்தில் இந்த பகுதியை நிறைய விசாரம் பண்ணி இருக்கிறார்கள் ஆழமாக பார்த்தா இந்த விஷயங்கள்லாம் புரியும் யமதர்மராஜா உடனே அவனுக்கு சொல்லித்தரத்துக்கு தயாராக இல்லை அந்த வரத்தை கொடுக்க தயாராக இல்லை காரணம் யமதர்மராஜாவுக்கு அது தெரியாதுன்னு இல்லை இந்த வித்தியை தகுந்த பாத்திரத்தில் தான் கொடுக்கணும் சரியாக புரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் இது விபரீதமாயிடும் அது மாத்திரமில்லை தப்பாக புரிஞ்சுட்டு பரப்பிட்டான்னா அதை விட மோசமாக போயிடும் ஆகவே சிஷியனுக்கு யோக்கியத்தை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆக அவனுடைய யோக்கியத்தையை பரீட்சை பண்ணுறார் பின்னாலையும் வரப்போகிறது ஸ்ரவணாயாப்பி பகுபிரியோன லபியா ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்தியு பின்னாலே சொல்ல போகிறார் இது வந்து சொல்லித்தரத்துக்கு கேட்குறதுக்கும் கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை அப்படியே சொல்லித்தரத்துக்கு ஆள் இருந்தாலும் கேட்டாலும் புரியறதில்லைன்னு பின்னாடி சொல்ல போகிறார் ஸ்ரவணாயாப்பி பகுபிரியோன லபியா ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்தியு ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாத்தா மந்திரம் அடுத்த வள்ளியில் ஆகையினால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பக்குவம் வேணும் அந்த பக்குவம் என்ன உபனிஷத்து சாஸ்திரங்கள்லேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் விவேகா விராக ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாதவனுக்கு இந்த வேதாந்த உபதேசம் பலனை கொடுக்காது ஒருவேளை புரிஞ்சாலும் புரியலாம் பலனை கொடுக்குமான்னு தெரியாது அதிிணமாலிர்விசேஷத்த உபயதேஷகால சகாரிணாச்சுவரி கதித்தனிமீஷிபி யூ சத்வசன்ஷா எதாவே சித்தியன்று விவேகஜூடாமணி சொல்லுகிறது இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் उपाय देशकाल सीक्रच्ला वो वो इंसाट उ वूकम वाला वराज सौर्यम उपाय देशकाल अधिकारिण आशास्त फलसी विशेषत விசேஷத்த ஃபலசித்தி அதிகாரினம் ஆசாஸ்தே பலன் கிடைக்கணும்னா அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் தகுதி வேணும் அதுக்கு இதெல்லாம் எடம் டீச்சர் இதெல்லாம் வந்து நமக்கு சககாரியம் உபாயாக தேச கால ஆத்தியாக அங்கேயும் ஒரு ஆதி போட்டுட்டார் சந்தியசியாம் சககாரிணா அதை விட ரொம்ப சாதனான் எத்திர சத்துவாரி கச்சிதானி மனிஷிபி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அதை பற்றி நான் இங்கே விஸ்தாரமாக சொல்லலை அதெல்லாம் இந்த பாடத்திலே வருகிறது நச்சிகேதஸுக்கு இந்த நாலு தகுதி இருக்குது அவனுக்கு விவேகம் விராகம் முமுக்ஷுத்வம் ஜிக்ஞாசுத்வம் எல்லாமே இருக்கிறது இந்த பகுதி நிரூபணம் பண்ணுகிறது ஆஹ் ஏஷு சத்வ சன் நிஷ்டாவே நிதியதி எத் சுவே எத் சுவம் எதாவே எதாவா தத்திய காரணம் அப்படின்னு சொல்லுவோம் அன்வய வத்திரேக்கியாயம் சாதனச்சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் இந்த டீச்சிங் பெனிஃபிட் பிரயோஜனத்தை கொடுக்கும் இந்த பாடம் சாதனச்சதுஷ்டய சம்பத்தி இல்லைன்னா இந்த பாடம் பிரயோஜனத்தை கொடுக்காது ஏஷு சத்ஸ்வேவ சன்னிஷ்டா எதபாவே ந சித்ததி ஆனால் ஒருவேளை புரிஞ்சாலும் புரியும் ஃபலன் கிடைக்கணும்னா அதனால தான் சகனௌன்து சொன்னோம் சகனௌ புனக்துன்னா பிரயோஜனம் கிடைக்கணும் முதல்ல பாடம் புரியணும் பாடம் புரிஞ்சால் போகாது அந்த ஞானத்தினால் எனக்கு என்ன பலன் உண்டோ ஸ்தித பிரஜனாக ஆகணும் அந்த ஸ்தித பிரஜத்துவம் குணாதீதத்துவம் பராபக்தி மத்வம் அதெல்லாம் வரணும் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுக்கு அனுகிரகம் இருக்குது படிச்சுட்டு இருந்தாலே அதுக்கு ஒரு அனுகிரகம் இருக்குங்கிறது உண்மைதான் இருந்தாலும் கூட அது அழுத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறது சம்பிரதாயம் சாஸ்திரத்தில் அவனை பரீட்சை பண்ணுறார் என்ன சொன்னார் முதல்ல தேவர்களுக்கு கூட இந்த விஷயத்தில் குழப்பம் இருக்குது நச்சுக்கேத ரொம்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மு ரொம்ப முயற்சி தேவை ஆகையினால வேறு வரம் கேளு இது பாடம் சொல்கிறதும் சரி புரிஞ்சுக்கிறதும் சரி சிரமமான விஷயம் ஆகவே என்னை நிர்பந்தப்படுத்தாத இதுலேருந்து என்னை விடுவிச்சுடும் இந்த கடனிலருந்து இந்த என்னை கடங்காரனாக ஆக்கிவிடாதே ஆகையினால வேற ஏதாவது வரத்தை கேளு அவரே சொன்னார் அப்போ உடனே அவனும் சொன்னால் நீங்களே சொல்கிறீங்க தேவர்களுக்கு கூட இது குழப்பமாக இருக்குன்னு சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரிய இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்று நீங்களும் சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றும் தெரிகிறது எனவே உங்களை காட்டிலும் இதை நன்றாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை துவாது வக்தா நலப்யா உங்களுக்கு வேறாக வேறு யாரும் இதை சொல்லித்தர முடியாது எனக்கு இதுக்கு சமமான வரம் எதுவும் இருக்கிறதாக தெரியல இந்த ஆத்மவித்யைக்கு நிகராக எதுவும் இல்லை நகி ஜானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே ஜானாநாம் ஞானமுத்தமம் கீதையில் பல இடங்களில் சொல்கிறார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜாத் ஜானய சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே பரிசமாபியதே அல்ல யக்ஞாத்வா ந ஏவம் யாசியசி பாண்டவ ஆகையினால இந்த ஜானத்தினுடைய பிரயோஜனத்தை அடிக்கடி சொல்லி ஸ்துதி பண்ணுகிறது சாஸ்திரங்கள்லாம் அதனால இதுக்கு சமமான வரம் இல்லைன்னு சொல்லுகிறான் யம அவன இன்னும் இன்னும் பரீட்சை பண்ற பாரு சதாஜுஷ்புத்திர பௌத்திரான் விரணீஸ்வ बहुन-पशून-हस्ति-हिरण्यमश्वान जीव-शरदो पुत्र-पुत्रान-पुरिनीश्वे ூர்மாதயம் வணீஷ் ஜீவசரப்பும இந்த இருபத்தி ரெண்டாவது மந்திரத்துல நச்சிகேத சொல்லி இருக்கிற விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் புரியுறது அவனுக்கு தீவிர முமுக்ஷுத்வமும் தீவிர ஜிஜாசுத்வமும் இருக்கிறது இந்த வரத்துக்கு சமமா வேற வரமும் கிடையாது அது மாத்திரமில்லை நீங்கள் தான் எனக்கு நல்ல டீச்சர் ஆசிரியர் ஆகையினால அது வந்து எனக்கு இது தெரிஞ்சே ஆகணுங்கிறான் அதுக்கு பேர் தான் தீவிர முமுக்ஷுத்வம் தீவிர ஜிக்யாசுத்வம் இது ரெண்டும் முக்கியம் இந்த தீவிர முமுட்சுத்துவம் தீவிர ஜிக்யாசுத்வங்கிறது விசாரம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொன்னால் மோட்சம் வேணுங்கிற இச்சை ஆசை எனக்கு மோக்ஷம் வேணும் இப்போ மோட்சம்னா என்னன்னு தெரியணுமே இதில் மதபேதம் இருக்குது மோக்ஷஸ்வரூப விஷயே அபிப்பிராய பேதாக சந்தி மோக்ஷம்னா என்னங்கிற விஷயத்தில் அபிப்பிராயபேதம் இருக்குது குறிப்பாக ரெண்டு பேதம் ரெண்டு பேதம் இருக்குது மோக்ஷம் சாத்தியம்னு சொல்கிற மதம் துவைத்த மதம் மோக்ஷங்கிறது சாத்தியம் இல்லை அது சித்தங்கிறது அத்வைத்த சித்தாந்தம் இது பெரிய பேதம் மோக்ஷம் மோக்ஷஸ்வரூபத்தில் பேதம் இருக்கு மோட்ச சாதனத்திலையும் பேதம் இருக்கு ஆஹா மோக்ஷம் மோக்ஸ்வரூபேதா மோக்ஷாதன பேதா முக்தி என்பது அடைய வேண்டியது நம்ம எல்லாேருக்கும் இப்படி தான் தோன்றுறது நான் மோட்சம் அடையணும் தான் சொல்கிறேன் நான் மோக்ஷத்தில் தான் இருக்கேன்னு புரியுமா நான் வந்து மோட்சத்தில் தான் இருக்கேன் பந்தம் என்கிட்ட கற்பிக்கப்பட்டிருக்குன்னு யாரும் அவ்வளோ விவரமாக ஒன்றும் சொல்கிறது கிடையாது பழக்கத்தில் இல்லை நம்ம சம்பிரதாயமே என்னென்னா முக்தி அடையணும் அர்த்தத்தை அடைஞ்சாச்சு காமத்தை அடைஞ்சாச்சு தர்மத்தை அடைஞ்சாச்சு இன்னும் ஒன்று தான் பாக்கி மோட்சத்தை அடையணும் ஆக அர்த்த அர்த்தம் அர்த்தப்பிராப்தி ஆயிற்று காம பிராப்தி ஆயிற்று தர்ம பிராப்தியும் முடிஞ்சது சதுர்வித பல புருஷார்த்த சித்தி மோட்சத்தை அடையணும் மற்ற மதங்கள்லாம் என்னென்னா மோட்சங்கிறது வந்து கர்மா மோக்ஷாதனம் மோட்ச சாதனங்கிறது ஏதாவது சாதனைகளை பண்ணணும் ஒன்றும் பூஜை பண்ணணும் இல்லாட்டி ஜபம் பண்ணணும் இப்போ நிறைய ரொம்ப பாப்புலராக இருக்கிறது என்னென்னா நாமசங்கீர்த்தனமே மோட்சத்தை கொடுத்துடும் அதுதான் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டால் போகிறோம் அது மாத்திரமில்லாது இன்னொரு வார்த்தை வேறு கலியுகத்தில் வேதாந்த விசாரம் தேவையில்லை நாமசங்கீர்த்தனமே முக்தியை கொடுத்துவிடும் பகவன் நாமாவை சொல்லுகின்றே இருங்கோ பகவானே உங்களை கூப்பிட்டு அவர் அனுகிரகம் பண்ணிவிடுவார் ஆகையினால் நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ ஜபம் பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோ ஏதாவது ஒன்று பண்ணி அடையணும் அது மாத்திரம் இல்லை ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேற ஜீவாத்மா இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு மனுஷிய ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு சாதனைகள் எல்லாம் கர்மாதி சாதனைகளை எல்லாம் பண்ணி அப்புறம் பகவான் அனுகிரகம் அன்னைக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு காரண சரீரம் போயிடும் ஸ்தூ சூக்ஷ்ம சரீரம் போயிடும் ஸ்தூல சரீரம் போயிடும் ஜீவாத்மா பரமாத்மாவோட கலந்துடும் இதுதான் ரொம்ப பாப்புலராக சொல்கிற விஷயம் அது வாஸ்தவம் அது வந்து நம்மளும் ஒத்துக்கிறோம் ஆபேட்சிக்க மோட்சா நம்ம அது எதிர்க்கிறது இல்லை ஆனால் அது வந்து ஆத்தியந்திக்க மோக்ஷம் இல்லைன்னு சொல்கிறோம் எதுக்கு இந்த விசாரம் எல்லாம் இப்போ பண்ணுறோன்னு கேட்டால் நச்சிகேதஸுக்கு முமுட்சுத்துவம் இருக்கிறது மாத்திரம் இல்லை அந்த மோக்ஷம் ஞானத்தினால்தான் அடைய முடியுங்கிறதுனால ஆத்ம ஜானத்தை பிரார்த்தனை பண்ணுறான் இதுலேயும் இன்னும் நிறைய சட்டில் பாயிண்ட்லாம் சூக்மங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுப்போம் ஆனால் இந்த மோக்ஷரூப விஷயத்துலையும் மோட்ச சாதன விஷயத்துலேயும் நமக்கு எப்போவுமே தெளிவு ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பேர் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னா மோட்சம்னா என்னையா அதை முதலே சொல்லு மோட்சம் மோட்சம் சொல்லின்னு இருக்கே மோட்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதையே சரியாக சொல்றதில்லை மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் மோட்சம்னா என்னன்னா இனிமே இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் உயிர் மறுபடியும் ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் வைக்காது எத்த எத்திர சரீரம் தத்திர தத்திர துக்கம் ஆஹா சம்சாரன இன்னூலீரம்வத் அவளுதா இல்லாட்டி ஜன்ம எடுத்துண்டே இருக்கணும் அனி அவிதா வாசனையே அமின் மகதிசாரே விசித்திரை கர்மதிச்சிசு பசுபி மூகாதி யோனிஷு புனப்பு புன அனைக்கே புண்ணிய கமவிசேஷே எல்லாம் ஃபுல்லாகி பூடாய் பூழுவாய் மரமாக பல்விருகமாகி பரவாய் பாம்பாஹி அத்தனை பாடி சோல் சேஞ்ச் ஆகிறதில்ல பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்போ இந்த சோல் என்னைக்கு தான் இந்த சக்கி சைக்கிள்லேருந்து வெளியில் வருது இந்த பாடிக்குள்ள என்டர் பண்ணினா சுக்க துக்கம் வந்துவிடுது நிறைய சிரமங்கள்லாம் ஏற்படுறது ஆ சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது தான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே எத்தனை தடவை புறக்கிறது எத்தனை தடவை சாகிறது எத்தனை தடவை தனம் எந்திரிக்கிறதே எடுத்துக்கணும் எத்தனை தரம் எழுந்தாச்சு எத்தனை தரம் தூங்கியாச்சு அப்போ இந்த உடம்போட சம்பந்தம் வச்சோம்னா நிறைய பிரச்சனை எல்லாம் வருது எழுந்த உடனே நான் சனி தசையோடு எந்திரிக்கிறேன் தூங்குறபோது சனி தசையும் இல்லை ராகு தசையும் இல்லை கிருஷ்ண சமயம் குரு தசையும் வருது சிறுதமயம் சனி தசையும் வருது குரு தசை வந்தால் நல்லா இருக்குது சனி தசை வந்தால் கஷ்டமாக இருக்குது வெறும் அதாவது துக்கம் இல்லாத சுகம் கிடையவே கிடையாது அதனால் என்ன சொல்கிறோம் இந்த துக்கம் கலந்த சுகம் எனக்கு வாண்ட வேண்டாம் அப்போ மோக்ங்கிறது அடையக்கூடிய விஷயமாகவும் அதுக்கு கர்மாவை நிறைய சொல்கிறது ஆக மோக்ஷரூபம் ஈஸ்வர பிராப்தி ஜீவகா ஜீவன் ஈஸ்வரனை அடையிறது அதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நாமமாகவே சொல்லிகிட்டுருக்கணும் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ரொம்ப ஸ்ரத்தையோடு சொல்லிகின்றே இரு சொல்லின்றே கலி சந்தரணோபனிஷத் ஆகையினால் இதை சொல்லிகிட்டே இரு அதை சுவாமி உனக்கு அனுகிரகம் பண்ணி நீ செத்து போன பிறகு மறுபடியும் உனக்கு ரீ ரீபர்த்து கிடையாது அது சரி ரொம்ப சௌகரியமாக இருக்குது புரியறது சொல்லுங்க ரீபர்து வராது வராதுங்கிறது ஸ்ரத்த யார் சொன்னா ஸ்ரீபர்து வராதுன்னா கலிசந்தோரண உபனிஷம் சொல்லிருக்கு நாரதர் சொல்லியிருக்கார் ஆயினால் அந்த உபநிஷத்துல சொல்லியிருக்குப்பான சங்கராச்சாரிய இதை எங்கேயுமே கோட் பண்ணலையா அவருக்கு இது தெரியாது ஆதிசங்கரர் எங்கேயுமே இதை கோட் பண்ணவே இல்லையே அவர் விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது ஆதிசங்கரருக்கு இதெல்லாம் தெரியாது அப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்னு சொல்கிறோமே இந்த இதை தவிர அவருக்கு தெரியும் இப்போ மோக்ஷரூபம் மோக் சாதனம் அதில் இருக்குது நீங்கள் இது நிறைய திரும்ப திரும்ப யோசிக்கணும் ஆனால் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது மோக்ஷங்கிறது நம்முடைய ஆத்மாவோடய ஸ்வரூபமே நித்தியமுக்துவரூபம் பந்தம் வந்து கல்பித்தம் ஆகினால பந்தத்தை நீக்கணும் அதை விவேகத்தினால் ஆத்மானாத்ம விவேகத்தினால தான் நீக்கணுமே தவிர அது ஞானத்தினால் பண்ணணும் ஆகினால அது ஒன்றும் சாத்தியம் இல்லை அது சித்தம்ங்கிறது அதனால் நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் ஆனால் ஞானத்தை விரும்புகிறதுக்கு பேர் ஜிக்னாசான்னு பேர் ஆ முமுக் மோக்ஷம் வந்து ஞானத்தினால்தான் அடைய முடியும்னு தெரிஞ்சால் ஞானத்தினால்தான் மோட்சம் அடைய முடியும் அப்போ ஞானத்தை சம்பாதிக்கணும் எனக்கு ஞானம் வேணுங்கிற ஆசைக்கு பேர் ஜிக்யாசா இப்போ நச்சிகேசுக்கு மோக்ஷம் வேணுங்கிற எண்ணம் இருக்கா ஞானம் வேணுங்கிற எண்ணம் இருக்கா ரெண்டும் இருக்குது அவனுக்கு விவேகம் இருக்குது எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அது அழகாக விவேகச்சூடாமனு சொல்லி இருக்கிறது அகங்காராதி முமுக்ஷுத்வம்னா என்ன முமுட்சுத்துவம் என்றால் என்ன விவேக சுடாமணி தெளிவாக சொல்றது வேறு எந்த புஸ்தத்துலேயும் நான் பார்க்கல அகங்காராதி தேகாந்தான் பந்தான ஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்தும் முதல் தேகம் வரைக்கும் அஜானத்தினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை பந்தத்தை பந்தங்களை பகுவச்சனத்தில் இருக்குது பந்தங்களை தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை புரிந்து மூலம் விட வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர் முமுக்ஷுத்வம் விட வேண்டும் என்ற ஆசைக்கு பெயர் முமுக்ஷுத்வம் இந்த மோக்ஷுங்கிற மோக்ஷங்கிறதே ரெண்டாக பிரிக்கிறோம் இந்த முச்சுங்கிற தாத்துவை எடுத்துக்கொண்டு சொல்கிறது ஒரு அர்த்தம் விடுபடணும் அப்படிங்கிறது விடணும் விடுபடணுங்கிறதுக்கும் விடணுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா விடுபடணும்னா என்ன போரும் போரும் இந்த சரீரம் எடுக்கிற நிலையிலிருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிறது மோக்ஷத்துக்கு ஒரு அர்த்தம் மோக்ஷனா டு கிவ் அப் விட்டுவிடுறதுன்னு அர்த்தம் என்னத்தை விடுறதுன்னா நான் வந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிற புத்தியை விடணும் எப்படி விடுறதுன்னா அகம் பிரம்மாஸ்மி இது ஜானேன அகம் ஜீவோஸ்மி இது புத்திம் தியஜாம் பிரம்மனா இருக்கேங்கிற ஞானத்தினால அகம் பூர்ணோஸ்மிங்கிற ஞானத்தினால அகம் அபூர்ணோஸ்மிங்கிற புத்தியை விடணும் அதுக்கு பேரு தான் முமுக்ஷுத் விடணுங்கிற ஆசை நான் ஆசைப்படுறேன் என்ன ஆசைப்படுறேன்னா என்ன நன்னா புரிஞ்சுண்டு என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறத நான் விட்டுடணும் என்ன நான் சரியாக புரிஞ்சுண்டு என்ன நான் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கிறத விடணும் என்ன நான் சரியாக புரிஞ்சுண்டாதான் என்ன நான் எப்படி தப்பாக புரிஞ்சுட்டுருக்கேங்கிறதும் தெரியும் முதல்ல கேள்வி ஜானம் அந்த கேள்வி ஜானத்தை வச்சுக்கிட்டு அந்த செகண்டரி நாலேஜை வச்சுட்டு படிக்க போகிறோம் அப்புறம் தான் விவேகம் வர்றது நான் என்னை பத்தின என்னுடைய தப்பான எண்ணத்தை நான் விட்டுட்டேன் என்னை பத்தி விடுற போதே நான் எல்லார பத்தியும் விட்டு விடுறேன் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பித்தான் பந்தான் ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்தும் இச்சா எதுக்கு இதை சொல்றேன்னா முமுக்ஷுத்வம் ஜிஜ்ஞாசு அத்வைத சித்தாந்தப்படிதான் மோட்சத்தை விரும்புகிறவன் ஜிக்னாசுவாக இருப்பான் மற்ற மதங்கள்லெல்லாம் மோக்ஷத்தை விரும்புகிறவன் ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணும் ஒன்று பூஜையே பண்ணின் இருப்பான் இல்லாட்டி யாத்திரையே தானம் பண்ணினா மோட்சம் கர்மா பண்ணினா மோட்சம் பூஜை பண்ணினா மோட்சம் தியானம் பண்ணினா மோட்சம் நாமஜபம் பண்ணினால் சொன்னால் மோட்சம் அப்படி விதம் விதமாக சொல்லிகிட்டு இருப்பான் முக்தி அடைகிறதுக்கு மூவாயிரம் வழி இருக்குது பாருணம் ஆகையினால் இது என்னதுன்னா இங்கே வந்து ஞானாதேவது கைவல்யம் நானிய பந்தா வித்தியதேயனாய ஆகையினால நச்சிகேத் ஜிக்யாசு முமுக்ஷு ஜிக்யாசுங்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மந்திரங்கள்ல இருபத்தி ஒன்றாவது மந்திரம் யமதர்மராஜாவினுடைய வாக்கியங்கள் முப் இருபத்தி ரெண்டாவது நச்சிகேதஸனுடைய வாக்கியம் எப்படிப்பட்டதுன்னா அதாவது முமுக்ஷுத்துவமும் ஜிக்யாசுத்வமும் இருக்கு எனக்கு ஞானந்தான் வேணும் அதை நீ தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லித்தான் ஆகணும் இதுக்கு ஈக்குவலாக ஒரு வரமும் கிடையாது என்ன கன்விக்ஷன் பாருங்க என்ன ஒரு உறுதி கிடையாது என்னோட அப்புறம் இப்போ இந்த படித்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க இந்த பாரு இதுக்கு சமமாக வரம் அவன் சொன்னான் ஆனாலும் இவர் வந்து அவன் சொல்கிறது என்ன தெரிஞ்சுதான் பேசுகிறானா இல்லை ஏதோ என்ன வேக இவனுக்கு என்ன என்ன இந்த அளவுக்கு தான் இவனுக்கு விவேகம் இருக்கு இப்போ வரப்போகிற மந்திரங்கள் அவனுடைய வைராக்கியத்தை நிரூபிக்க போகிறது இந்த இருபத்தி மந்திரம் அவனுடைய முமுக்ஷுத்துவத்தையும் அவனுடைய ஜிக்யாசுத்வத்தையும் காட்டுகிறது இந்த இருபத்தி மந்திரம் அவனுடைய வைராகியம் 23, மூணு மாத்திரம் இல்லை இருபத்தி மூணு இது யமதர்மராஜா அவனை சோதிக்கிறார் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இந்த மந்திரங்களில் அவனுக்கு வைராக்கியம் நன்றாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க போகிறான் அதை பார்க்க போறோண்ணவன் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எல்லாம் அவனை டெம் பண்ணுறார் பிரலோபனம் கரோதி பிரலோபய அப்படியே அவனை இது பண்ணுறார் அவனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பார்க்கலாம் அவனுடைய வைராக்கியம் இப்பொழுது உபதேசிக்கப்பட போகிறது இப்போ யமதர்மராஜா டெம்டேஷன் கொடுக்குறார் பாருங்க இந்த மந்திரத்தில் என்ன இருக்குன்னா இந்த பாரு நூறு வயசு இருக்கிற பையன் பேரனை கேளு சதாயுஷகா புத்திர பௌத்திரானு குரணீஸ்வர் பையனை கேளு நல்ல குழந்தைகளை கேளு பேரனை கேளு சத்தாயுஷகா நூறு ஆயுசோடு இருக்கக்கூடிய பையனையும் பேரனையும் கேளு பையன்களை பேரன்மார்களை மகன்களை பேரன்களை நூறாண்டுகள் வாழக்கூடிய மகன்களையும் பேரன்களையும் கேள் ஆஸ்பத்திரிக்கே போகாம ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கேளு கேடு அது மாத்திரம் போர்மா இவங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணணுமே அப்படின்னா பகூன் பசூன்னு ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான் விரணீஸ்வ நிறைய பசுமாடு கேளு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய பசுமாடு வா கேள் அந்த காலத்தில் செல்வம்னா மாடு தான் மாடுன்னாலே அர்த்தம் தமிழில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை மாடல்லன்னா செல்வம் அல்லன்னு அர்த்தம் ஆ பசுன்னு ஹஸ்தி ஹஸ்தினா யானைய கேளு கரேன் தங்கம் வேணுமா கேளு ஹிரண்யம் விரணீஸ்வர் அஸ்வான் பிரணீஸ்வர் நிறைய குதிரையெல்லாம் கேளு கரேன் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பெரிய இடம் வேணுமே சுவாமி அப்படின்னா நிறைய கொடுக்குறேன் வாங்கிக்கோ பூமேகே மகதாயத்தனம் விரணீஸ்வ இந்த பூமியில் வாஸ்டேரியா பூஷ்ட பித்வி பகுலான உருவி பவா தோக்காய தனையாய ஷயோகோ என்ன அர்த்தம் தெரியுமோ நல்ல நியூயார்க் சிட்டியோ ஏதோ ஒரு சிட்டி வச்சுருவோம் ஏதோ ஒரு ஊருக்குள்ள பெரிய பிரசித்தமான நகரத்தில் சென்டரில் ரொம்ப வேண்டாம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் லேண்டு கொடு பூஷ்ட ப்ரித்வீ பகுலான உர்வீ அதில் எனக்கு குடு பெருசா காம்பவுண்ட்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் பெரிய ஏரியா தானே ஏழு ஏக்கர் இருக்கே நமக்கு அது பெருசு பூமேகே மகதாயத்தனம் விரணீஸ்வர் இத்தனையும் கொடுத்துட்டு திடீர்னு அப்பல்லோக்க அனுப்பிச்சுட்டேனா என்ன பண்ணுறது ஜீவ ஷரதா யாவது எது வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறே வாழ் நீண்ட ஆயுசை கொடுக்குறேன் அது மாத்திரமில்லை கடைசி வரைக்கும் பல்லு விழுகாது எல்லாம் நான் சேர்த்துட்டுருக்கேன் நினைக்கிறாங்க இல்லை ஆச்சாரியெல்லாம் சொல்கிறார் கடைசி வரைக்கும் பல்லு விழாது கண்ணாடி போட வேண்டாம் தலைமுடி நரைக்காது எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் தடி உணினி நடக்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இருபத்தஞ்சி ஜிலேபி சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது ஒன்றும் பண்ணது நல்லா சாப்பிடு எத்தனை சாப்பிட்டாலும் வெயிட் போடாது அதையும் சொல்லணும் போதே வெயிட்டும் போடாது ஆகையினால அப்படி கேளு உனக்கு கேட்க தெரியலேன்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் போடுறாரு பாருங்கள் பேரனை கேளு பைய பொய்யனை கேளு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா ஆஹா கொடுத்துருங்க அவன் என்ன பதில் சொல்ல பாருங்க ஒம்பது வயசு பையன் எப்படி பதில் சொல்றான்னு பாப்போம் ஏதத்து மன்யசேவரம் விரணீஷ்வீத்தம் சிரஜீவிக்காச்ச மகாபூம நச்சிக்கேதே காமாநா காமாஜம் கரமி ஏதத்தும் மசே வரம் விரணீவரி சிஜீவிக்காச்சூமேத்தி காமா காமம் கோமித்துலியம் வரம் மது விரணீவ அதாவது இதுக்கு அவருக்கு சொல்கிறார் எனக்கு ஒரு வேளை ஏதாவது கேட்கறதுக்கு விட்டு போயிருந்தா இது இதை இதை பார்த்துக்கோ இந்த லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கேன் இதுக்கு ஈக்குவலாக என்ன வேணும்னே ஏத்தத்து துல்லியம் வரம் எதி மன்னஸு ஒரு வேளை இல்லை இன்னும் இதுக்கு சமமாக நிறைய வேணும்னு நினைக்கிறேன் கேளு என்னத்தை கேட்க முடியும் அவரே சொல்கிறார் வித்தம் விரணீஸ்வர் சிரஜீவிகாஞ்ச விரணீஸ்வர் நிறைய பணம் கேளு ஆகையினால் கேட்குறதோ கேட்குறேன் எல்லாம் எந்த இப்போ இது வேணாலும் கேட்டுக்கும் ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது அதுக்கு மேலே நான் சேங்க்ஷன் பண்ண முடியாது அதெல்லாம் சொல்லலை அதெல்லாம் நான் மண்டஸ்டூட் எத்தனை தான் மனுஷன் அனுபவிக்க முடியும் எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் தானே சாப்பிட முடியும் ஆக சிரஜீவிக்கான் சிரஜீவிக்காம்னா நீண்ட கால வாழ்க்கை மகாபூம நச்சிகேதமேதி மகாபூமௌ பெரிய பூமியில் उन्हें महत्व राजा नचिकेत शरा महत्म राजा आगे नाटक प्रेम मिनिस्टर आह भूमे महाभूम एजाव அது மாத்திரம் இல்லை ராஜாவாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலே படிச்சுருந்தேன் என்ன பண்ணுறதுனா துவா காமானாம் காமபாஜம் கருமி நீ எத்த வேணாலும் அனுபவி ஒரு உடம்புக்கு ஒரு நோய் வராது நான் நல்லா ப்ளஸ் பண்ணுறேன் சத்தியசங்கல் போகி அகாம் நான் சொன்னால் எல்லாம் நடக்கும் எனக்கு அவ்வளோ பவர் இருக்கு ஆகையினால காமானாம் காமானாம்னா விஷயானாம் ஆமபாஜம்னா என்ன விஷய போகம் எல்லாம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நீ உன் கண் காது மூக்கெல்லாம் நல்லா வச்சுட்டு நல்லா அனுபவி ஒன்றாக தைரியமாக அனுபவி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் நச்சிகேதை வந்து அவரை பார்க்குற விதமே யமதர்மராஜாவுக்கு என்னமோ பண்ணுறது அப்படிங்க கற்பனை பண்ணி பார்க்கணும் அவர் சொல்ல சொல்ல அப்படியே பார்க்குறான் என்னையா டபாய்க்கிற அது நம்ம பாஷையில் சொன்ன நம்ம பாஷையில் சொன்னால் நமக்கு புரியும் நான் என்ன கேட்குறேன் நீ என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்த்தார் யமதர்மராஜா சரி போரில் போர் இருக்கு அதாவது உள்ளூரில் கிடைக்கிற சாமான்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் அது என்ன பெரிய விஷயம் எங்கள் ஊரில் கிடைக்காதெல்லாம் கொடுத்தே ஆனால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா இந்த சில பேர் வீட்டெல்லாம் கொண்டு காமிப்பார் இந்த கிரானைட்லாம் இட்டாலியிலேருந்து வந்தது வீட்டிலலாம் அந்த அந்த கிச்சனெல்லாம் காமிச்சு இந்த மார்பிளெல்லாம் இட்டாலி மார்பிள் அந்த டைனிங் டேபிளும் அது இதுன்னு சாங்கெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அப்படி காமிக்கிற போது இது அங்கிருந்து வந்தது இங்கிருந்து வந்தது இதெல்லாம் நம்ம ஊர்ல சரக்கு இல்லை இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது அங்கே வந்து அங்க மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துடும் அது சொல்லிருக்கிறதுல நிறைய பேருக்கு பெருமை எல்லாம் இருக்குது அது வந்து அப்புறம் நம்மளுக்கு நமக்கு வயத்தெறியணும் உனக்கு கிடைச்சிது எனக்கு கிடைக்கலையே நம்ம வயிற்றுறதை பார்த்து அவனுக்கு ஒரு ஆனந்தம் எல்லாம் வந்து சரி போயிட்டு போட்டு நான் ரொம்ப சொன்னால் நல்லா இருக்காது அடுத்த மந்திரம் பாருங்கள் ஏ ஏ காமா துர்லபா லோகே சாந்த பிரயா சர்தூரிய நீதனீய மனுஷப்பரிச்சே மரணம் மா ये ये कामा ये कामा எே காமா சாமாந்த பிரயமா சர்தூறிய நீதாலம்பன மனுஷ ஆர்ம பரிச்சய மரணம்மானு பிராக் யமதர்மராஜா இன்னும் விடுறதா இல்லை அவன் அட்டம்ப்ட் பண்ணிண்டே இருக்கார் என்னது அவனை அவனுக்கு உள்ளத்துல ஆசைய உண்டாகுமான்னு பாக்குறார் அவனுக்கு எவ்வளவு தூரம் வைராகியம் இருக்குன்னு பரீட்சை பண்றார் ஆனா அவன் என்ன சொல்ற ஏ ஏ காமாக மரத்யலோகே துர்லபாக மர்த்தியலோகேனா மனுஷலோக்கே இந்த பூலோகத்தில் காமஹன்னா கர்ம வியுற்பத்தி காமியந்தே இது காமா ஆஹ் விஷயாகனு அர்த்தம் காமிய விஷயா அவ்வளவு சுலபமாக கிடைக்காது கண்ணுக்கு ஒரு மருந்து விட்டுருந்தேன் அந்த மருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மவுன வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இனிமே வராதுன்னுட்டான் அது எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும் அமெரிக்காவில் கிடைக்குமா பிரிட்டனில் கிடைக்குமான்னு பார்த்துன்ட்ருக்கும் ஒரு இதுக்காக சொல்கிறேன் இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்குங்கிற மாதிரி மர்த்தலோக்கே துர்லபாக காமாகா அதெல்லாம் எங்கள் லோகத்தில் இருக்குது எங்கள் உலகத்தில் இருக்குது அதை வந்து அதெல்லாம் கேளுங்கிறது சர்வான் காமான் சந்தத பிரார்த்தயஸ்வய எதேஷ்டம் கேளு எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும் சந்த தகான்னா இஷ்டம் போல கேடுன்னு அர்த்தம் எவ்வளோ வேணாலும் கேடு ஆக இதெல்லாம் பொருள்கள் சாமான்கள் என்னெல்லாம் சாமானும் இதெல்லாம் வர்ணனை பண்ணி முடிக்க முடியுமான்னு தெரியல எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அரபு நாடுகள் எல்லாம் அவங்க வந்து ஷேக்கோட பங்களாலெல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை கதவெல்லாம் தங்கம் டாய்லெட்டில் வாஷ்பேஸின் தங்கம் பைப்பெல்லாம் தங்கம் எல்லா என்ன பண்ணுறதுன்னு தெரில உட்கார்ற சேர் தங்கம் தங்கமே தங்கம் என்னால் டேபிள் தங்கம் தட்டு தங்கம் அதில் இருக்கிற ஸ்பூன்ல எல்லாம் ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு நம்மளே அம்பாளுக்கு சொல்கிறோம் இல்லையா மாஷா பூப சஹசிரம் அம்ப மாணிக்க பாத்திரேஸ்திதம் ஆயிரம் வடையம் ஆயிரம்ன்னு அசங்கியார்த்தே சஹசிர சப்தா இல்லை நிறைய வடையெல்லாம் என்னதுண்ணா நான் வச்சு தங்க பாத்திரம் அத்தனையிலையும் மாணிக்கம் பதிச்சிருக்கான் ஒரு மாணிக்கமே தகராறு ஆனால் இது என்ன நான் அத்தனையிலையும் மாணிக்கம் பதித்த பாத்திரத்தில் மாஷா பூப சகசிரம் அம்ப சகிதம் மாணிக்க பாத்திரேஸ்திதம் மாணிக்க பாத்திரத்தில் வடையெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறேன் நான் அது எத்தனை தான் கேட்க எல்லாம் வச்சுக்கோ அப்புறம் அது கொடுத்துருவீங்க அப்புறம் கடைசியில் அது செக்யூரிட்டியில் என்ன எவனா தூக்கிட்டு போயிட்டான் என்னன்றது வித் செக்யூரிட்டியோட தரு நிம்மதியாக இருந்தார் அனந்த பத்மநாப சுவாமி அவன் இருந்தாங்க ஒருத்தனும் கேட்குறதுக்காக ஒரு ஆள் கிடையாது போலீஸ் கிடையாது இப்போ ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷன் மார்த்தாண்டவர்மா எப்படியோ வெளியில் தெரியாமல் காப்பாற்றின் இருந்தார் அதெல்லாம் பத்மநாபனுடைய சொத்து காப்பாற்றிருந்தார் சரி போகிறோம் அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் கொடுத்துடுவேன் சுவாமி அடிக்கடி அதை தொடச்சி வைக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா மெயின்டைன் பண்ணி நம்ம வீட்டை பெருசாக கட்டிவிட்றோம் கட்டிப்பட்டு தொடக்கிறதுக்கு ஆள் இல்லை பெருக்கிறதுக்கு ஆள் இல்லை நானே குனிய வேண்டிருக்கு நானே நிமிர வேண்டிருக்கு அது என்ன வேக்கூம் கிளீனர்லாம் வாங்கினா கூட அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தூக்குறதுக்கு சக்தி இல்லை வயசாகிடுது அப்புறம் வந்து யாரும் வரபாட்டேங்கிறார் எல்லாம் பையனுக்கு ஒரு பங்களா மொத்த பையனுக்கு ஒரு பங்களா ரெண்டாம் பையனுக்கு ஒரு பங்களா ஆளாளுக்கு பங்களா போயிட்டான் ஆள் இல்லை மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் இது நம்ம வேறு செத்து போகிற போது இது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு வேறு கவலை நல்லா கஷ்டம் நமக்கு செல்வம் வர்றபோது வயசாகிடுது இளமையாக இருக்கிற போது செல்வம் கிடையாது எல்லாம் மகா மாயா மகிமா அஹோ மாயா அதி கம்பீரா துர்கட்டனா விஷமாங்கிறாரு செங்கராஜர் தாங்க முடியாது ஆ அது மாத்திரமில்லை இதெல்லாம் தொடச்சி வைக்க போக இதுக்கெல்லாம் வேண்டாமான்னு ரம்பா ஊர்வசி திலோத்தமா மேனக்கா இவங்க மெயின் இவங்க தலைமையில் அந்த ஃப்ளைட்லாம் இருப்பாங்க இல்லையா ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் அவங்கள மாதிரி நல்ல அழகான பெண்கள் எல்லாம் உனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அனுப்புகிறேங்கிறார் இம்மா ஒம்பது வயசு பையன் அவங்ககிட்ட சொல்கிறார் நீ பெரியவன் ஆனால் இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் கூடவே இவங்க என்றும் இளமையாக இருப்பார்கள் அது மாதிரி இமாராமாகா இவங்கள்லாம் யார் இவாழ்னா இமாராமாக என்ன அர்த்தம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணால் கேட்கணுமா அப்போ பக்கத்தில் ரெண்டு பேர் நின்றுண்டு சாமரம் ஈசர் எல்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா சினிமாவில் எல்லாம் இல்லையா ராஜா எப்படி இருப்பார் பனிப்பெண்கள் வீசே இருப்பாங்க வேணும்னா தண்ணி கொடுப்பாங்க திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா ஹெல்ப்பு கேட்கணுமா எப்படி இப்போ ட்ரம்ட் இமா ராமாஹா அங்கே உடனே காமிக்கிற ஆள்லாம் நிற்கிறாங்க இமாஹா பிரத்யக்ஷமாக காமிக்கிறார் பர் இந்த இந்த இந்த தீஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா இருக்கும் இமா ராமாஹா நீங்கள் இவங்களெல்லாம் கொடுத்துருவீங்க இவங்களுக்கெல்லாம் நான் பங்களா கட்ட வேண்டாமா இது என்னையா பண்ணுறது இந்த ஜெய்சல் மீர்னு ஒரு ஊருக்கு போனேன் இந்த ஜெய்ப்பூர்கிட்ட ஜெய்ஸல் மீர்னு அந்த ஊரில் ஒரு ஒரு அரண்மனை கா அந்த இது போய் காமிச்சாங்க ஒரு ஒரு பேலஸ் காமிச்சாங்க அந்த பேலஸில் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது போனேன் என்ன கூட்டின்னு போனாங்க போனே போ நானும் போனே எங்கள் குருநம் கூட வந்தார் அது இன்னும்சேஷம் நாங்கள்லாம் போனோம் அங்கே போன உடனே வரிசையாக இதெல்லாம் ராணியெல்லாம் இங்கே அலங்காரம் பண்ணிக்கிற இடம் அப்படிலாம் வரிசையாக காமிச்சாங்க இன்னொரு ரூம் பார்த்தோம் அது ரொம்ப அழகாக இருந்தது என்னடா இங்கே ராணிகளுக்கு உதவி செய்கிற தோழிகள் அலங்காரம் பண்ணிக்கிற இடம்னா அதனால் போகும் ராமாகா இம்மா ராமாகா இந்த பெண்கள் அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல் வெஹிக்கிளெலாம் வச்சுருக்கேன் எல்லாம் பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ராய்ஸ் சார் ரத்தாகா வாகனங்களோட வருவாங்க நீ வாகனத்தை கொடுத்துருவேன் அந்த டிரைவருக்கு யார் சம்பளம் தருது அதெல்லாம் நானே பார்த்துக்குறேன் கவலையே விடாது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கேட்காதிங்க கொஞ்சம் சேர்த்துக்கணும் மசாலாலாம் ஆ இமாராமா சார் அது மாத்திரம் இல்லையா அவங்களுக்கு அப்பப்போ பொழுது போகணும் இல்லையா அப்பப்போ அவங்க வந்து கிட்டார் வாசிப்பாங்க எதா வாத்தியங்கள்லாம் வச்சுன்னு வாசிட்டு இருப்பாங்க ஒருத்தி ஃப்ளூட்டு வாசிப்பா ஒருத்தி வந்து வயலின் வாசிப்பா ஒருத்தி மிருதங்கம் வாசிப்பா எல்லாம் நடக்கும் கற்பனையே உங்களுக்கு எப்படியும் இருக்கு வரும் சத்தூரியாக சத்தூரியாகனா வாத்தியங்கள் எல்லா ஆளாளுக்கும் ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் சாதாரண ஆட்கள் இல்லை ஈதருஷாக ராமாக மனுஷை லம்பனியாக இது இது மாதிரி ஆட்கள் எல்லாம் மனுஷலோகத்திலேயே மாட்டாங்க நீ எல்லாருக்கும் பொறாமையை உண்டு பண்ணலாம் உன்னை பார்த்து நிறைய பேர் வைத்தறிவான் அப்படி சொல்றது இல்லை நம்ம சேர்த்துக்கிறது ஈதர்ஷாக மனுஷி ந லம்பனியா இதெல்லாம் கிடைக்காதுப்பா சரி நான் சொன்னால் சரியாக வேலை செய்வாங்களான்னு முன்னால் வந்து நின்றுட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும் கிங்கரிகள் கிங்கரி கிங்கரன் கிங்கரி கிங்கரன்னா என்ன அர்த்தம் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டே கிம் கரணியம் கிம் கரணியம் கிம் கரணியம் ஏதாவது உண்டா சொல்லுங்கோ அதனால தான் பேர் கிங்கரன் பேர் கிங்கரீனா என்ன ஸ்திரீலிங்கம் போட்டுக்க வேண்டியது அதனால் ஆபிகி மற்பத்தாபிகி ஆபிகி பரிசாரயஸ்வ என்னால் கொடுக்கப்படும் இவர்களை கொண்டு உனக்கு வேண்டிய சேவைகளை செய்துகொள் நம்ம யாரும் ஒரு இந்த ரெக்ரூட் ஏஜென்சிக்குலாம் போக வேண்டாம் அவங்ககிட்ட போய் அவன் இன்டர்வியூ பண்ணி எல்லாம் கேட்டு எந்த அவஸ்தையெல்லாம் கிடையாது எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேங்கிறார் அத்தனையும் ஃப்ரீ ஆஹ மத்த்தாபி ஆபி ஸ்திரீபி பரிச்சாரயஸ்வ அவர்களை வைத்து நீ நிறைய வேலை வாங்கிக்கோ ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னதுன்னா ஹே நச்சுக்கேதா மரணம் மானுப்ராட்சி செத்து போனத்துக்கு அப்புறம் என்னங்கிற கேள்வியை மாற்ற விட்டுடு மரணம் மரணசம்பத்தம் பிரஷனம் பிரேத்தே அஸ்தி வா நாஸ்தி ஷங்கராஜர் வாஷியம் காகதந்த பரீக்ஷா ரூபம் மா அனுப்ஷி பல்லு எத்தனைங்கிற விசாரத்தை விட்டுடு, காகதந்த பரீக் ரூபம் அது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்க விட்டுடும் இது யூஸ்லஸ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இவர் ஹே நச்சுக்கேதா மரணம் மரண சம்பந்தம் பிரஷ்னம்ங்கிறார் ஷங்கராஜர் மரணம்னா மரணத்தை கேட்காதேன்னு அர்த்தம் இல்லை மரணத்தை குறித்த இந்த கேள்வியை மா இதை கேட்காதே தொடர்ந்து நை நயின்னு உங்கள் அப்பாட்ட போய் என்னை யாரு கொடுக்குறேன் என்னை யாருக்கு கொடுக்குறேன்னு கேட்ட மாதிரி என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுன்னு இருக்காது மரணம் மனுப்ராக்ஷீஹி இப்போ அவருக்கு மூச்சு வாங்குறது சொல்லிவிட்டு யாருக்கு யமதர்மராஜாக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ நச்சிக்கேஸ் ரொம்ப அதில் என்ன வருஷம் பிரசன்னமாக இருக்கான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட ரொம்ப என்ன சொல்கிறது காம் அண்ட் குவைட் ரொம்ப அமைதியாக இருக்கான் பேசாமல் இருக்கான் சரி நீங்கள் முடிச்சாச்சுல்ல நான் பேசலான்ல சரி பேசு என்ன விட போறது இல்லை போல் ரவி அப்படிங்குற மாதிரி பாக்கிற எம்பராஜா நீங்க அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கணும் அடுத்தது பாருங்க அவன் மந்திர அவன் வாக்கியத்தை பாருங்க சர்வேந்திரியாணம் ஜரயந்தி தேஜா அபி சர்வம் ஜீவிதமல்பமேவ ோர்ம்ரய்தி தேஜி ஜீவிதமல் தவஸ்தவ நீத்தை யமதர்மராஜாவை பார்த்து அட்ரெஸ் பண்ணுறான் ஹே அந்தக ஹே முருத்யோ மிருத்தியோன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ என்ன சொல்கிறானா ஹே அந்தக சர்வசிய அந்தம் கரோத்தி இந்தகா எல்லாத்துக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுறவன் ஆகையினால இந்த பழைய பாட்டு ஒன்று வரும் அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை ஆதலினால் இன்றே அருமுகனை குருபரனை சண்முகனை சிந்தனை மனமே. சிந்தனை மனமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை யமன் வந்தால் சொல்ல உத்தரமுண்டோ தாய்மனோ அதனால ஹே அந்த சோபாவா மர்த்தியசந்தகை தத்து எது ஏத்தது மரத்தியஸ்து ஏத்தது ஷோபாவாக ஷோபாவாகனா என்ன அர்த்தம்னா நீ என்னெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறியோ அது நாளைக்கு இருக்குமா இருக்காதாங்கிறதுக்கே கேரண்டியே கிடையாது உறுதியே இல்லாத வஸ்துக்களை கொடுக்குறேங்க பொருளை கொடுத்து என்னை மயக்க பார்க்குறாய் பெண்ணையும் பொண்ணையும் பொருளையும் கொடுத்து என்னை நீ மயக்க பார்க்கிறாய் மூவேடனை என்று ஒழிந்துடுமோன்னு பாடினார் அருணகிர்நாதர் ஆஹ புத்திர ஈஷனாயாச்ச வித்த ஈஷனாயாச்ச லோகஈஷனாயாச்சு அத பிராமணா பிக்ஷாச்சரியம் சரந்தி அதனால ஸ்வோபாவாக ஸ்வோபாவாகனா ரெண்டு அர்த்தம் பிரிக்கிறதும் உண்டு ஸ்வஹாபாவாக ஆனா ஸ்வோபாவாகங்கிற சங்கராஜர் அப்படி பிரிக்கல பவிஷந்தந்திவா ந பவிஷ்யந்திவா இ சந்திஹியமான எல்லாம் இருக்கணுமே நாளைக்கும் இந்த பொருள் இருக்கணுமே நானும் இருக்கணுமே இதை அனுபவிக்கணுமே ஓரொரு நாளும் திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் என்றைக்கும் போயிடுமோ ஏன்னா திருவள்ளுவர் செல்வம் எப்படி வரும் செல்வம் எப்படி போகுங்கிறார் இந்த பணம் வர்றதும் எப்படி வர்றதுன்னு நமக்கு தெரியாது பணம் போகிறதும் எப்படி போகும்னு தெரியாது பொதுவாக ஒரு விதி அதாவது இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த கிளாஸுக்கு வரும்போது அத்தனை பேரும் ஒரேடியாக வரேள் ஒரு ஒருத்தராக தான் வரும் வரும்போது ஒருத்தராக வரும் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஒருத்தராகவா போகிறேள் எல்லா போட்டும் மெதுவாக நாம் நகர்ந்து போவோம் இந்த பிளேன் இறங்குற போது பார்க்கணுமே எல்லாரும் அலறி அடிச்சு இறங்குற போது கொஞ்சம் பொறுமையாக உட்காரேன்ப்பா நீ இறங்கி போய் அந்த பெல்டில் உன்னோட லக்கேஜ் வந்து நீ எடுத்துன்னு போகிறதுக்கு அத்தனை பேர் ஒத்துமொத்தமாக எழுந்திரிப்பான் அவன் வந்து சொல்லுவான் இல்லை பிளீஸ் பிளீஸ் நம்ம உடனே எழுந்தான் எந்திரிக்கிறது மாத்திரம் இல்லை பெட்டியை எடுக்கணும் அவன் தலையில் விழணும் கொஞ்சம் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆறப்பொறுக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பேருக்கு இது முடிகிறது இல்லை நம்ம உட்காந்தேருந்தால் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறோம் இது ஒரு தனி பிரகிருதி போல் இருக்கு எல்லாரும் இறங்கிட்டமே மெதுவாக அங்கே போய் அத்தனை பேரும் நிற்க போகிறேன் இல்லை அங்கே போய் முதல்ல வண்டி எடுக்கணும் அது வண்டி வண்டியாக இருக்குது மர்த்தியசிய எல்லாம் எத்து ஏத்த நீ கொடுக்குறேன்னு சொல்கிறியே தீஸ் திங்ஸுங்கிறான் இந்த வஸ்துக்கள் எல்லாம் நீ கொடுக்குறேன்னு சொன்னியே இத்தனையும் எல்லாம் நாளைக்கு நம்ம கூட இருக்குமா இருக்காதான்னு தெரியாது நிச்சயம் இல்லாததுன்னு அர்த்தம் நிலையற்றது எதுக்கு சொல்கிறேன் திருவள்ளுவர் சொன்னார்ன்னு சொன்னேன் இல்லையா கூத்தாட்டு அவை குழாத்தற்றே போக்கும் அது வெளித்தற்று அப்படின்னு ஒரு குழல் சொல்கிறார் கூத்தாட்டு அவைக்கு மக்கள் வருவதை போல செல்வம் சிறிது சிறிதாக சேரும் அவையிலிருந்து மக்கள் எழுந்து செ செல்வதை போல ஒரேடியாக போய்விடுங்கிறது கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது வெளித்தற்று அதனால தான் நிறைய பேர் என்ன ஒரே பேங்கில் பணம் போட மாட்டேங்க தெரியுமா ஒரு பேங்க்கில் போட்டால் ஒரேடியாக திவாலி ஆகிட்டால் என்ன பண்ணுறது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதுலேயே இருக்கக்கூடாது அதை கொஞ்சம் மாற்றி போடணும் சில பேருக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதான் ப்ரோக்ராமே சோபாவா மர்த்தியஸ் எதந்த கைத்தது சரி அதெல்லாம் போகாது இருக்கும்னா ஏன் உடம்பு கெட்டு போயிடுமே பொருள்லாம் வந்து நாளைக்கு நீ கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு நாளைக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது கேரண்டியே இல்லையே அப்படின்னா அது மாத்திரமில்லை இருக்கும்பா அப்படின்னா அது இருக்கும் சரி என்னால் அனுபவிக்க முடியுமா நீ சொல்கிற இனி ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற அதெல்லாம் நடக்காது அப்புறம் சொல்லுவேன் இல்லை அப்படி இல்லை இந்த விசிறி கதை தான் ஒருத்தன் சொன்னால் வந்து இந்த விசிறி வந்து பிஞ்சே போகாதுன்னா அவன் கொடுத்தான் இது வந்து ஒரு ரூபா விசிறி இந்த விசிறியை பிஞ்சே போகாதுன்னா சரின்ன உடனே வந்து வாங்கிவிட்டான் வாங்கி இப்படின்னா பிஞ்சு போயிடுத்து நீ என்னடா சொன்னேன் பிஞ்சு போகாதுன்னு சொன்னேன் என்ன நீ விசிறத தப்பாக விசிட்ற இப்படி வச்சும் தலையாட்டுண்ணா தப்பாக விசிட்ற இப்படி வச்சுக்கோ தலையை இப்படி இப்படி ஆட்டின் அது மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் நீ கொடுத்துடுறேன் பொருளெல்லாம் கொடுத்துடுறேன் ஆனால் ஒன்று அனுபவிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறதுன்னா சர்வேந்திரியான தேஜகா ஜரையந்தி இந்த கண்ணு காது மூக்கு நாக்கில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும் எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்டுருந்தேன் காது அவுட்டு எல்லாத்தையும் ரொம்பவும் தான் யூஸ் பண்ணால் அளவுக்கு யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது டிவி பார்த்துட்டே இருந்தால் கண்ணு போயிடும் சாப்பிட்டுட்டே இருந்தால் நாக்கும் இப்படி தான் எல்லாம் நான் ரொம்ப நீங்களாம் மற்றதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோம் அதனால் சர்வேந்திரியானாம் தேஜகா ஜரையந்தி ஜரையந்தினா தேய்ச்சிடுன்னு அர்த்தம் இந்திரியங்களையெல்லாம் தேய்ச்சுடும் கண்ணிலேயும் காதலையும் மூக்கிலையும் நாக்கிலேயும் இருக்கிற சக்தி எல்லாம் போகே ரோக எல்லாம் தேய்ச்சிடும் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து நம்மளுக்கு சாப்பிட முடியலேன்னு மனசு அதுவே கிருஷ்ணர் இதுல ஆதிசங்கர் வயசி கதையாக்காரா மனசுல ஆசை இருந்தாலும் அனுபவிக்க முடியாது உடம்பு ஒத்துழைக்க சர்வேந்திரியான தேஜா ஜரையந்தி அது மாத்திரம் இல்லை மிஸ்டர் யாரை பார்த்து எம்எர்மராஜா பாத்து அப்பி சர்வம் சர்வம் ஜீவித்தம் அல்பமே அது என்ன இனி என்ன தான் ஆயுசை கூட்டு உனக்கே முடிவு இருக்கு அப்படி இருக்கிற போது நாங்கள்லாம் எம்மாத்தோம் ஜீவிதம் அல்பமேவ இந்த உடல் வாழ்க்கை முதல்ல ஒன்று சொன்னான் சசியமிவ மரத்தியஃப் பச்சியத்தே சசியமிவ ஆஜாயத்தே புனான்னு அப்பாட்டே பேசினான் அப்பாட்டை என்ன சொன்னாவ அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே சசியமிவ மரத்தியஃப் பச்சத்தே சசியம் இவா புன நம்ம பெரியவங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார் இப்போ இருக்கிறவங்களை பார் நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகியது இதிலேயே நாம் வந்து நம்ம வேல்யூஸை விடணும் குணங்களை விடணும் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் திரும்பவும் சொல்கிறான் நீ என்ன தான் ஆயுசை சொன்னாலும் என்ன தான் சக்தியை கொடுக்குறேன்னு சொன்னாலும் என்னதான் நீ பொருளை கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் சரி வராது ஆகையினால அப்படி சர்வம் ஜீவிதம் அல்பமேவை சர்வம் ஜீவிதம் அமமேவ பத்தி வாழ்க்கை முழுவதும் இவ்வளோ பெரிய என்ன நீரில் குமிழி நீரில் குமிழியாக்கை வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலகு உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு ஆகையினால் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தோ இன்னும் பிரயோஜனம் இல்லை அது மாத்திரம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நம்ம எதா கொடுத்தா என்ன சொன்னால் தேங்க்ஸ் வேண்டான்னு சொல்கிறோம் இல்லையா என்ன அது கோடி ரூபா கொடுத்தா தேங்க்ஸ் வேண்டாம் நான் சொல்லுவோம் சாதாரணமாக எதா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வடை அதிகமாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ச பரிமாறுற போது சாப்பிடவும் முடியாது தேங்க்ஸ் இல்லாட்டி பக்கத்தில் ஒரு டப்பாக வச்சுண்டு இதில் போட்டுரும் சின்ன குழந்தையாக இருக்கிறோம் அப்படி தான் வாங்கி வாங்கி பக்கத்தில் வச்சுக்குவோம் வாங்கி வாங்கி பக்கத்தில் வச்சு அது பத்தா எச்சலா அதுக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் வேறு தனியாக தனியாக அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சுருந்து அதுக்கப்புறம் கடைசியில் சாயங்காலம் கிடைக்கிற போதெல்லாம் மத்தியே மத்தியே சமர்ப்பயாமி சாப்பிட்டு அது அப்படி தான் எத்தனையும் தான் வாங்கிட்டு போக முடியும் அதனால் சொல்கிறார் எல்லாம் உங்கள் தேவலோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் தேவலோகம் எமலோகம் ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த பெண்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க வாத்தியம் நல்லாயிருக்கு ஐ ஐ அப்ரிஷியேட் பட் கீப் இட் வித் யூ அப்படின்னா அவர் அப்படியே முழிக்கிறார் யமதர்மராஜா பின்னால் சொல்ல பாருங்க என்ன வைராக்கியம் என்ன வைராக்கியம் பா எனக்கே அது இல்லையே அப்படின்னு சொல்றபோது இதை விடவா இருக்கணும் அப்போ நம்மளால என்ன சொல் எம சொன்னார் எனக்கு இருக்கிற வைராக்கியம் அவருக்கே இல்லையா அது வேற சொல்லிக்காரன் சொல்கிற தவைவ வாகாகா தவ நிறுத்திய கீதை உன்னுடைய வாகனங்கள் உன்னுடைய டான்ஸு உன்னுடைய மியூசிக்கு எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும் அது அங்கேருந்தாத்தான் அழகு அதனால் இதை மெயின்டைன் பண்ணுற தலைவலையெல்லாம் நமக்கு கொடுக்காது அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு பிராப்ளத்தை கொண்டு வருவான் அவன் கொஞ்சம் பிசுராக வாசிட்டு விட்டான்னு இவன் எதா பிரச்சனை வரும் எல்லாம் உங்ககிட்டே இருக்கு இது சொல்கிறாங்க இல்லையா இந்த விண்டோ ஷாப்பிங் தான் பெஸ்ட்டு ஷாப்பிங் அது என்ன விண்டோ ஷாப்பிங் மார்க்கெட்டு பர்ஸே தூங்கின்னு போகக்கூடாது பர்ஸ் எல்லாம் வீட்டிலையே வச்சுவிடும் அப்புறம் வந்து இந்த ந கடையில் நகைக்கடையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்கண்ணே எல்லாம் அங்கே போய் இப்படியே ஒரு வேடிக்கை பார்த்தா ஆஹா இந்த நகை நல்லா இருக்குல்ல அது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குன்னு வந்துடணும் எல்லாம் அது நம்ம ஆற்றுக்கு வந்துன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தலைவலாக ஆரம்பிக்கும் அதில் கொடுக்குறவனும் அதை அனுபவிக்கிறது இல்லையா வாங்கிறவனும் அதை அனுபவிக்கிறது இல்லையா ராமகிருஷ்ண பிரபுஸ்வருடைய உதாரணம் கொடுக்கறவனும் அதை அனுபவிக்கிறது இல்லை அதை அனுபவிக்கிறது வேடிக்கை பார்க்குறவன் அதை என்ஜாய் பண்ணுறான் ஆகையினால் நச்சிகேஷ் ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லிவிட்டான் தவவாகா நிறைய கீதே தவைவ அது உங்கள் கிட்டே இருந்தால் பியூட்டி அழகு அது எங்ககிட்ட வேண்டாம் நான் அதுக்கு ஆசப்படவில்லை அடுத்தது என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகநாபத்து சகன்கூ சீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வாமி கி